ஹதீஸ் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தூதர் அல்லாஹோ அலைகில் செல்லம் அவர்கள் கூறினார்கள் பல் துளக்குவது பற்றி நான் மிகவும் அதிகமாக வலியுறுத்தியுள்ளேன் இதை அனசிகள் லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்